அதுக்குள்ள வச்சு அந்த பாதுகாப்பு பெட்டகம் பாதுகாப்பு பெட்டகம் என்று அந்த பாதுகாப்பு மீண்டும் வச்சுட்டு சுவாமி வண்ண பத்திரமா வச்சிருக்கேன் அவ்வளவுதான்ப்பா வேற என்ன வேண்டி இருக்கு வேணும் போது வந்து கேட்டுக்கிறேன் நீ இது கொடுத்தா போதும் அப்படின்ட்டு போச்சு போனா எவ்வளவு நாள் ஆச்சு சால நாள் கடிந்த பின்பு ஒரு இருபது நாட்களுக்கு பெண் என்று போட்டு இருபது நாட்களுக்கு பின் ஒரு நாளுக்கு இது சால நாள் கழித்த பின்பு அங்க அப்படி கிடையாது குடுத்துட்டு உடனே வந்துட்டுதோ முடிச்சோ தெரியல அதெல்லாம் ரொம்ப வினயமா பாடுவார் ஏண்டா குளிக்கிறதுக்கு இல்ல நீங்க வேலைப்படுற நீ பைப்புக்கு போகணும் தண்ணி அடிக்கணும் போக்குவரத்து மேலதான் அது செருவுல கங்கை இருக்கு அதுலயே குளிச்சுட்டு இருக்கு கங்கை நீரில் குளித்தாரோ அன்றி காவிரி குளிச்சாரோ மனுஷன் போன வந்தாலும் எங்கப்பா போகணும் ஏன் நனைஞ்சு போச்சா அதனால அதெல்லாம் பின்னர் வெள்ளி தெரியல் காணுங்க இல்ல அமர் நீர் யாரு அதுல இங்க சால நாள் கடிந்த பின்பு ஒரு நாற்பது நாள் விடுங்களேன் கடித்த பின்பு வந்தார் வந்துட்டு உடனே என்ன கேட்கிறார் கதையான வரலாறு தெரியாதுன்னு யாருமே இல்ல தெரியல கண்ட வரலாறு எய்ந்து படிப்பதுதான் படிப்பே தவிர ராமாயணம் தெரியாத கம்பரோடு எயிந்து வரணும் சிலப்பதி யாரும் தெரியாதா அப்பதான் இதுல அது போல இது வந்தார் வந்தார் மீண்டும் வந்தார் வந்த உடனே எங்கப்பான்னு கேட்டார் என்ன செய்தாரா தான் வரும்போதே நாற்பது நாள்ல முப்பத்தி நாள் வரைக்கும் அந்த ஓடு இவர் வர்றதான் இந்த பாதுகாப்பு அந்த ஓடு எங்கயோடு ஒளி ஒளி காட்டலாம் வர பண்ணும் அந்த பீரோ பட்டுனு அது வர அப்படியே ஒளியெல்லாம் இந்த ஒலிய ஒளியும் இந்த ஒலிய ஒழியும் எங்கயும் எடுத்துட்டு எட்டு பிள்ளை இருக்கு போனார் ஐப்பா தம்பி எனக்கு என்ன முந்தை நாள் உண்பால் வைத்த மொய்யொலி விளங்கும் கோடு தந்து நில் வரும்போதே ரொம்ப கடுமையா கொடுத்த போது ரொம்ப அப்படியே வச்சிருப்பாரு நல்லதுன்னு சொன்னாரு இப்ப நான் ஒரு மழை வந்து கொடுத்தனே அதை வச்சிட்டு மறவேலை பாரு ஏன் கேட்கறது கேட்டான் ஐயா அந்த ஓட்டை கொடுன்னு கேட்கக்கூடாத தந்து நில் ஏன்னா நீ தர முடியாதுன்னு அர்த்தம் சந்தியில் நிக்கணுமே அதுக்காகத்தான் தந்து நில் இதெல்லாம் அவருடைய குவர்த்து இப்ப தந்து நில் சொல்லுக்கு ஒரே சொல்லணுமா சுவாமி வேண்டியது இல்லையே ஆனா அது ரெண்டும் சேரும் போதுதான் சொல்லி இருக்குது அதான் தமிழ் தந்து நில் என்றான் பார்த்தான் உடனே ஒரு ஆள் பகுத்தறிவாதி நிறுத்துங்க கொஞ்சம் எனக்கு ஒரு கேள்வி பெட்டகத்தில் வச்சு ரொம்ப சாமியை வேற எங்கே வைக்காம எக்க தவிர வைக்காம படுக்கும் போது வச்சு அப்படி படுத்திருக்கீங்களா அந்த பெட்டகத்திலிருந்து அந்த ஓடி எப்படி போகும் மன்னிக்கணும் அப்படின்னா உட்கார இவன் என்ன நினைக்கிறான்னு கேள்வி வைக்கிறவன் பூரா நம்மை போல வந்தான் வச்சாடும் நினைக்கிறான் அதனாலதான் கேள்வி வருது இந்த கேள்வி வர்றது காரணம் கேட்டா நானும் ஒருத்தருக்கு ஐயாட்ட ஒண்ணு கொடுத்துட்டோம் வேலூர்ல சஸ்தா தேசியில் போய் கொண்டு கொடுத்துட்டேன் ஐயா இதை வச்சுதான் சரி வச்சு என்ன கேட்டா மீண்டும் வந்து கேட்கும் போது காணா போச்சுன்னா ஒன்று ஐயா பாதுகாக்க தவறி இருக்கணும் அல்லது இவங்களே எடுத்து யாராவது படிச்சுட்டு வரேன் கொடுத்திருப்பாங்க மறந்துருப்பாங்க அது பல புத்தகம் அப்படி பல புத்தகம் போட்டுது இந்த மாதிரி மறந்து போறது ஒண்ணு மறந்துருப்பாங்க இது யாருக்கு என்ன நமக்கு ஐயாவுக்கு இருக்கிற தொடர்புல மனித இல்லையில இருக்கு தெய்வம் இறைவன் என்பதும் அவன் அளவில் ஆற்றல் உடையவன் என்பதும் அந்த மறந்துட்டு தான் கேள்வியே வருது பகுத்தறிவாத் என்ன கருது கேட்டா நம்ம போலதானே நாம திறந்தா தானே அது போவோம் அல்லது கலவரத்தை எடுத்தா தானே போவோம்னா அது யாருக்கு உனக்கும் எனக்கும் பா உனக்கும் எனக்கு ஒருத்தரம் தான் அவனுக்கு சிவபெருமான் என் பேரு வாங்க சார் உட்காருங்க நமக்கெல்லாம் அளவில் ஆற்றலுடைய நல்லவா செய்கிறான் அப்படின்னு நினைச்சா இந்த கேள்வியே வராது பெரும்பாலான பகுத்தறிவு கேள்வி வரைய வராது அவன் நம்ம உயர்ந்தவன் அவன் அளவில் ஆற்றலுடையவன் என்ற ஒரு இணைப்பு இருந்துட்டா நம்ம மனித இல்லையில போய் அது போய் கேட்கற மேடா மக்கு ஆடற அது தெய்வம் ஆற்றல என்று தானே உட்கார்ந்துடும் இப்படி கேட்டான் என்னன்னா எப்படி போச்சு விட்டார் இல்ல ரொம்ப படிவ நமக்கெல்லாம் கோவம் அவருக்கு கோவமே வரல அவருக்கு ஆமா இந்த ஒரு ஓட்டை கொடுத்துட்டு தான் வந்து அவரு தெரியாம எடுத்துக்கிட்டாரா எல்லாம் கோடி இந்த ஆன்மா கண்டத்தில் அவ எதை வைக்கல எதை வாங்கல இந்த ஓட்ட பெருசா பண்றீங்க எதை வச்சான் எதை வைச்சான் இந்த உடம்ப வச்சான் சின்ன குழந்தையா வச்சான் வயசாயி போச்சு ஏன் வயசாச்சு இயற்கை அந்த இயற்கை எப்படி வந்தது அப்ப ஒவ்வொன்றா கொடுத்து வாங்கறா பொக்க வாயா இருந்த வாயில பதினாரையும் அரைக்கிறேன் நாப்பதுக்கு மேல ஒவ்வொன்னா நல்லா அருமையா ஒளிப்படைத்த கண்ணினா வா வாங்கிறீங்க நாப்பத்தஞ்சு ஆர்டவன் பெரிய எழுத்துதான் தெரியல சின்னழுத்து தெரியல அதை கெடுக்கிறேன் காது அருமையா கேட்கும் காது கொடுத்து கேட்டேன்னு இப்ப பகுதியில் இருந்த ஐயா உங்களை தானே என்ன கொஞ்சம் உரங்க சொல்லுங்க இதையும் வாங்கி கேடு எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கொடுத்துறான் ஒரு காலத்துல எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பெரிய பூதமா கேள்வி கேட்டு பகுத்தறிவாதி நம்ம கேட்டு மடைக்கிறேன் என்னிட போட எல்லாம் வாங்க வல்லான் இது ஒன்னதான திருவாசக வாக்கு என்ன பண்ணுவோம் நீங்க விதை போடணும் நல்ல விதையா போடணும் பொறுக்கு விதையா போடணும் நீங்க வருது அவன் விதையே எல்லாம் உடைக்க வைப்பான்றி விளைவு செய்வாய் முழுதும் யாவையும் பச்சு வாங்குவாய் யாரு மணிவாசுகர் இந்த விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைப்பாய் பிறகு வாங்குவாய் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் ஒரு தரம் தான் திருப்பரந்துரையை காட்டேன் குருநாதனா காட்டேன் அன்னையிலிருந்து எனக்கு அதை விட்டு வெளியே வர முடியலையாப்பா பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயின் கோளா நானும் அங்க நம்முடைய நாதனி திருவாசகம் அந்த எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் எல்லாம் என்பதற்கு என்ன உரையிலும் தெரியுமா எல்லாம் எல்லாம் மடப்பேன்னு அர்த்தம் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் எல்லாம் ஏன் திருவாசக உரை திருவாசக உரை நீங்க மூவருக்கு முந்தையவரோ பிந்தையவரோ மணிவாசகர் தகராறு ஜெய்கிளாருக்கு முந்தையவருக்கு சத்தியம் அதுவேற ஆமா ஆமா நீங்க ஏன் மணிவாசர் காலம்னா வரப்படாது அட யாருக்கு காலம் மூவருக்கு முன்ன பின்ன சந்தேகம் இருக்கலாம் சேக்கலாருக்கு முன்னேங்கிறது ஒரேதில்லை அதனால எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் அவ்வளவுதான் போனார் பழைய சாவி எடுத்திருந்தாரு அவங்க ஒண்ணும் பிள்ளை காணும் அப்படின்னா வீட்டுல கூப்பிட்டா நீ பாத்தியா நான் பார்க்க நீங்க தான் அன்னைக்கே வச்சீங்களேன்னா வேற எங்க போச்சுருக்காரு சாவி உங்ககிட்ட தான் வேற யாத்தையும் கொடுக்குறது இல்லையே எப்படி போச்சு எப்படின்னு தெரியலீங்களே அத கை பேசியது இது காலை பேசியது ஓடுறது எவ்வளவு நேரம் ஒரே நேரம் பண்ற என்ன ஆச்சுன்னு கேட்டார் இது அவசரம் பாவம் வெளியே நேரம் வந்தார் கைதொழுது உரைக்கலவுற்றார் கைதொழு அப்படியே என்னன்னா பெருமான முன்னூல் மார்பின் எந்த நீ தந்து போன விளை தரு ஓடு வைத்த வேறிடம் சொல்லிட்டாரு அது சரிப்பா நீ அங்க வேற எங்கேயா வச்சுட்டு அங்க போய் தேடி இல்ல சுவாமியும் பச்சை இடத்துலயும் இல்லை மற்ற இடத்துலயும் இல்லை தரம் உள்ள போயிட்டு வரவே நான் நேராச்சும் தெரியுதுல்ல அவருக்கு வேறிடம் தேடிக்கான சரி இல்லைன்னு சொல்லிட்டு சரியா போச்சா அவர் ஒன்னு சொல்லுவா எங்கிட்ட நிறைய பேச்சுக்கே மற்றதையும் கேளப்பா உங்க வீடு அடுத்த பத்துலாம் வருவாங்களா அவங்க எல்லாம் கேடப்பான்னு இதெல்லாம் தேடி வழியில முடிஞ்சே போச்சு மீண்டும் உள்ள போக வேண்டிய வேலையும் இல்லை சுவாமி சரி மாற்ற எங்கிட்ட இருக்குது நிறைய தாங்க அவர் பார்த்தார் பொன்னி நாள் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளே நீ தங்கத்தில் அப்படியே வைரத்தில் இழைச்சு கொடுத்தாலும் எனக்கு நான் என்ன பண்ணுவேன் உடனே ஆரம்பிச்சா நீ சரியான சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுப்பியோரு பாவம் சின்ன மீன் பெரிய மீன் அவருக்கு ஒண்ணும் தெரியாது சினிமாவில் வருதுன்னா உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டுலாம் தெரியாது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் அழுச்சி நீங்க சொல்றதே எனக்கு விளங்குல சுவாமி அப்படின்னா ஒண்ணுமில்லப்பா இந்த மாதிரி அடியோடருக்கெல்லாம் ஓடு கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்க நல்ல ஓடு வருது அதை உள்ள நீ அழுத்திக்கலாம் செஞ்சிட்டியோ சிவசிவ சிவசிவ இப்படி ஒண்ணும் அப்படி இருக்குன்னு தெரியவே சூரிய ஊழத்தே நலவேல அமைக்க என் செய்கே நான் மனால கூட அப்படி செய்வேன் என் திருக்குறள் உள்ளத்தால் உள்ளம் தீதி பிரபொருடைய கள்ளத்தால் கல்வி பிரத்யானுடைய பொருளை இப்ப எடுத்துட்டு வந்தா சிறை எடுத்துட்டு வந்து நாலு பேர் சாட்சி எடுத்தா அது கூட இல்ல முன் ஜாமீன் வாங்கி விடலாம் இல்லன்னு வைத்தொழின் வம்பே கிடையாது சிவஜீவு எதையும் செய்யலாம் எதுவும் நடக்கலாம் குடிச்சோட போன திருவள்ளுவர் என்ன பண்ண அவர் சிஐபி அடுத்த வீட்டுல பேட்லை மலேசியா பேட்லை நல்லா இருக்கு தென்னை மரத்தில் மேல தேங்காய் பறிச்சா கூட தெரியுதான் நம்மளால எங்க வாங்க முடிய போகுது மெதுவா அவன் தெருவில் வைக்கும் போது அப்படின்னு நினைச்சாலே உள்ள அரஸ்ட் போடுவான் முன்ஜாமீன் கிடையாது என்ன சொன்னார் பிள்ளை அந்த பிள்ளைய கைப்படி சத்தியம் பண்ணும் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான்னு இது தெரியாத நடிப்பு ஒன்டல் அதே தீண்ட மாட்டேன் சரி சரியான திருட்டாள பாணி சொல்லிட்டு அப்பதான் சொன்னார் என்ன சொல்றான் தில்லைவாழ் அந்த வந்திருந்த திருந்தவையில் எல்லை இலான் முன் சொல்ல மன்னுவன் வாழ்கின்ற அந்த பேரவை இருக்குதே அதுல இருக்கிறாள் நான் அட்ரஸ் கொடுத்தது இங்க நான் பேரவையில் இருக்கிறேன் எனவே அங்கவா அப்படின்ற சரி அவர் முன் இவர் பின் அப்படிலாம் போனா போன இப்ப இதோ தில்லை ஒரு மன்றம் ஊராட்சி மன்றம் தில்லுவாடு தர்லையெல்லாம் முழுமையாக இருக்கு நான் நல்ல தங்கமானவன் போச்சு இந்த வரலாறு என்ன செய்தாய் சில நாளைக்கு முன் ஓடு கொடுத்தேன் பத்திரமாக்க சொன்னேன் அது ரொம்ப எனக்கு வேற எதுவும் மாற்றம் சொல்லி கொடுத்துருக்கேன் சொன்னா இல்லையான்னு கேளுங்க அவங்க சொன்னது அத்தையும் சத்தியமான வாக்குங்க பின்ன என்ன அதே போல அடியும் வச்சதும் காணாங்கிறதும் சத்தியமான வார்த்தை மன்னிக்கணும் எப்படி பான அதான் எனக்கும் தெரியல சுவாமி மன்னிக்கணும் சத்தியமானது அவர் என்ன சொல்றார் வாதினர் குழந்தை மனைவியே மனைவி என்னால் மனைவி இருக்காங்க சத்தியம் இது வந்து நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கிடையாது தீர்ப்பு முடிஞ்சு சரியாப்பா அப்படி தீர்ப்பாச்சு பார்த்தார் ஏதோ என்னால் முடிந்த அளவில் தீர்ப்பை நீங்க மறுக்க முடியாது ஆனா நீங்க அதை வந்து ஏற்க முடியாது நீதிமன்ற தீர்ப்பை மன்றம் ஊராட்சி மன்றம் இருக்க உடனடியாக தீர்ப்படங்கிறது மட்டும் இல்லாம அந்த வாதி பிரதிவாதிகள கிடைக்கிற கல்மிஷமே போய்க்கணும் இதோ திருக்குளம் இதோ கரை படியில மேல யார் இருக்கிறா ஊராட்சி பண்றது வாதி கடுமையா கோபமா நிக்குது வாதி இதோ இப்பொழுது யார் திருநில கண்டர் அருகில் மனைவியார் இருவரும் இதோ படியில் இறங்குகிறார்கள் அப்படி இறங்குறாங்க இதெல்லாம் காட்டலாம் இதெல்லாம் காட்டப்படாது இதெல்லாம் சமயம் கூட ஒன்றும் இல்லை சாமி இதோ தென்னீர் பூசினதை மட்டும்தான் காட்டணும் வேற ஒன்றும் சமயத்தில் ஒன்றும் அடுத்த சமயத்தான் போய் இடிக்கல இதெல்லாம் கூட காட்டலாங்க காட்டலாம் நான் இந்த மாதிரிலாம் ஊராட்சி நீதி இருந்ததுன்னு தெரியுமே தெரியுமே முருகா முருகா அப்படி இறங்குறாரு அருமையாகவும் இருக்கும் ஒலி உள்ள காட்டவும் நல்லா இருக்கும் இறங்குறாங்க படியில் இதோ தண்ணீர் இடுப்பளவில் இறந்துட்டாங்க நின்ற பிறகு இப்ப என்ன செய்யணும் இப்பதான் கோட்டார் நீங்க மற்றவர்கள உறுப்பினர் கோபம் இவரமா காட்டணும் அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டா இது நல்லபடியா தீர்ப்பாய் அவருக்கு வாதி மன நிம்மதியாகணுமே இந்த அவயத்தா இருக்கணும் இவங்களுடைய முகம் வேற இருக்கணும் அந்த அந்த அவருடைய வாதி முகம் இருக்கணும் இந்த இறங்கிறவங்க முகம் வேற இருக்கணும் இப்படி ஒரு திருவருள் நமக்கு என்று சொல்லி இவங்க அச்சத்தோடு கூடிய அவலமான முகமா இருக்கும் யாரு இந்த இறங்கனுடைய முகம் அப்படி இறங்க தண்ணி என்ன சொன்னாரு தீண்டு வீரா திரு நீல கண்டம் என்பா இன்னைக்கு சால நாள் கடித்த பின்பு இங்க அதனால இந்த சத்தியம் என்னது சத்தியம் என்னது இருபது இருபத்தஞ்சு வயசு அதை காட்டணும் என்ன காட்டணும் போது ரெண்டு பேரும் இறங்கணும் இவர் கையில உச்சி எடுத்துட்டே போறார் என்னொன்னு இவர் போய் அப்படியே தீண்ட போகிறார் தீண்டுவீர் ஆயின் எம்மை தென்னீழகண்டம் என்றார் அவர் அப்படியே பதிச்சுட்டார் இனி மனத்தினும் நான் தீண்ட மாட்டேன் என்ற அதை காட்டணும் அதுக்கு வடிவமெல்லாம் அந்த இருபத்தி வயசுக்கு முன்னே இருந்த வடிவம் இருக்கணும் அதை அப்புறம் திரும்ப ரெண்டு படியில் இறங்க வைக்கணும் இதெல்லாம் உண்மையாக டேரக்ஷன் மட்டும் செய்யாது எங்ககிட்ட கூட இருந்து செய்யணும் ட்ரைனிங் ஆகணும் ஆமா ஆமா நீ சேக்கலாரை புறமா போடணும் நாங்களும் வரிக்கு வரி சேக்கடாரா இருக்கணும் இல்லை படியில் இறங்குறாருன்னா எங்க சேக்கலாரு கேட்டு மாதிரி இருக்கணும் அப்படி அல்லவா அப்படி இறங்கணும் இறங்கிட்டாங்க இதோ குளத்தங்கரை கொஞ்சம் குளத்துக்குள்ளே நிற்கிறாங்க என்ன இந்த குச்சி அப்படி நீட்டினர் நீ அந்த புறம் பிடிச்சிக்க முடிந்து என்னால் இப்பதான் புரியுது முழு அப்படி போகுது கோர்ட்ல பத்தி பேரல அத நம்ம ஆளுக்கு என்ன பண்றது என்னையா கையில குச்சி வச்சிருக்கார் குச்சி வச்சிருக்காரு நான் கையை தீண்டி சென்னேன் கையை தீண்டி செய்ய சொன்னேன் கட்சியை எடுத்து வச்சிருக்காரு பறந்துட்டி பெரிய வாதி கூட நடிக்க முடியாது அப்படி சொல்லுமா சத்தம் ஓ ஏக சத்தம் போட்டா குச்சி உடனே பார்த்தார்கள் அவனைத்தான் ஐயா அந்த வாதி வந்து விரும்பலையா நீ அந்த குச்சியை போட்டு கையை பிடிங்க கையை பிடிங்க ஐயோ நான் இவளவு கையை இவள் கையை பிடித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயினவே பெருமானி உனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த அந்த குச்சியோட முழுகினாரு இந்த ஆள் சத்தம் போட்ட ஆளே காணான் மேலே தோளுடைய சிவியன் விட ஏறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி அடிக்கப்பட்டிருக்க எல்லாரும் அங்க என்ன அப்பா நீ இதுவரை கைதீண்டாமல் இருந்தது இல்லவா எனக்கு ஆனால் சத்தியத்தில் மாறக்கூடாது என்ற அதான் அந்த பொய்கடிந்து அறத்தின் வாழ்வாள் அதன் தென்னியில கண்டத்தின் மேல் ஆணைன்னு ஆணை ஆணைதான் mannugathillai valarganam patthagal vanjagar poeyagala mannugathillai valarganam patthagal vanjagar கள பொன்னின்ชัย மண்டபத்து உள்ளே புகுந்து भुवனியெல்லாம் விளங்க भुवனியெல்லாம் விளங்க எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு கல்லாண்டு கூறுதுமே உமைகோன்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 மனத்தவர்கோ முன்பை மனத்தவர்தோ முந்தை மெய்யடிய விரைந்து வம்மின் மெய்யறியார்கள் விரைந்து வம் மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி தற்காஷை மின் குடாம் அன்பம் கடந்தே போる அளவின் தேன் ஆனந்தே வெள்ளம் அன்பம் கடந்தே போる அளவின் என்னை நிகரிந்த வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சிராட்டும் சிறங்களுமே மே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிதனுக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்தனுக்கு ஆலநிடல் பட்டனுக்கு என்னைத் தன் பார்ப்படுத்தே பட்டனுக்கு அலனல் பட்டனுக்கு அலனல் பட்டனுக்கு என்னை பண்பார்படுத்தனுக்கேண்டு